அன்பு மகனே உலமாக்களுடைய சபையில் உட்கார்ந்து வா கால் மடித்து உட்காரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கோ என்று சொல்லக்கூடிய புத்திமதிய லுக்மான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் மகனுக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே எங்களுடைய குழந்தைகளையும் சிறு பிராயத்திலிருந்தே இந்த சபைகள் உட்கார பழக்கங்கோ என்று சொல்லி நான் சொன்ன சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள் கேட்டார்கள் பாச பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனை பாச லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதிகமான இடங்களில் பள்ளிவாசர்களில் இருக்கக்கூடிய லச்சர் பயான் பொதுபாக்கல் எல்லாம் இதிலே கிடை தமிழில் எங்களோட பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க ஆங்கிலம் எங்களோட பிள்ளைகள் படித்திருக்க படித்திருக்கிறாங்க சிங்களம் எனவே இது விளங்குதில்லை அதனால் அவங்க பாய்க்கவுட் பண்ணுறாங்க அதனால் அவங்க வாராங்க இல்லைன்னு சொல்லி ஒரு அது ஒரு ரீசனபலான ஒரு பதிலாக அவங்க அத அவங்க எடுத்துக்கொண்டாலும் சரியாவுடைய கண்ணோட்டத்தில் அதுனபிளான ஒரு பதில் அல்லது ஏன்டா எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் பாசை என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் விளங்கிக் கொள்றதுக்கு பேசுறது ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள பேசுறது விளங்கொள்ள ஒரு விஷயத்தை செய்யறது அல்லது பேசுறது சில கட்டங்களில் குரான் சொல்லுது அல்லா சுபான மக்களுக்கு அறிவு கட்டிப்பதற்காக வேண்டி மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி நபிமார்கள் அனுப்பல்ல சில கட்டங்களில் காகத்தையும் அல்லா அனுப்பிக்கிறான் இதை காகத்தை கொண்டும் அல்லாஹ் அறிவு கட்டித்திருக்கிறான் அதுக்கு ஒரு மனிதன் அதை தூக்கி கடல்ல போடணுமா என்ன செய்யணும் உலகத்தில் நடந்த முதலாவது மவுத்தும் முதலாவது கொலையும் என்பவரை காபில் என்பவர் கொலை செஞ்சார் கொலை செய்தார் கொலை செஞ்சிட்டு முடிக்க என்ன செய்திருப்பி களத்தில் சுற்று அறிப்பவர் என்ன செய்ய தெரியாது அல்லாஹ் சொல்றான் அல்லா ஒரு காகத்தை அனுப்பி வைச்சான் ஒரு காகம் வந்துச்சு இன்னமொரு காகம் செத்தி அந்த செத்த காகத்தை இந்த காகம் புதச்சிச்சு இந்த மனிதர் இத பார்த்துக்கொண்டே இருந்தாரு அதுக்கு பிறகு சொன்னாரு காகத்துக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவாவது எனக்கு இருக்க கூடாதா அதுக்கு பிறகு அண்டே மனிதன் மவுத்தானா கபு தோண்டி அடக்கூடும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அங்க அந்த அறிவு படிக்கிறதுக்கு எந்த விதமான பாசம் இருக்க ஒன்றும் தெரியும் ஒன்றும் தெரியா இதுக்கு போடி லாங்குவேஜ் இப்ராஹிம் அலை சொன்னாங்க கூப்பிடுங்க எங்கட வேலையை நாங்க செய்வோம் அல்லாட வேலையை அல்லா செய்வான் நல்ல சபைகள கொண்டு உட்கார வைங்க பிள்ளைகளை கொண்டு உட்கார வீங்க சப்ஜெக்ட் விளங்கினோ விலங்க இல்லையோ விலங்க வச்சு அல்லா நீங்கள் அல்ல விலங்க வைக்கிறது அல்லா அது புரியும் வைத்துவலை தூக்கம் இல்லாம அழுகுதா வேறு அலங்கார்க்கு சொல்லலும் ஒரே சத்தம் இதை எந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கும் காணையில் அவர் செய்வார் ஒரே ஒரு வேலை தூக்கமாக்கிடுவார் காய்ச்சிதான் தூக்கம் அல்லாஹுடைய சும்மா வச்சா தூக்கம் போகணும் தலை அது மறந்து குடிச்சா அது மயக்கம் தூக்கம் அல்ல அது மஸ்டே மயக்கம் அதனால சிறார்களை என்ன மீடியம் படிச்சாலும் சேர்ந்து கொள்ளும் அதுக்கும் அந்த குழந்தைகளையும் அளவுக்கு எங்க அழகுபடுத்திக் கொடுக்க இரண்டாவது ஒரு சப்ஜெக்ட் தான் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ரெண்டாவது ஒரு முக்கியமான அம்சம் எல்லாத்தது சச்சம் கிளைகளை கொண்டோர் மரம் ஈமான் என்று சொன்னா வெறுமனே களிமா சொல்லிட்டேன் என்று மட்டுமல்ல அதுல எழுபத்தி மூணுக்கும் மேற்பட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் பிரான்சஸ் இருக்குது உயர்ந்தது முதலாவது தலைமா அஷது அல்லா இலாஹ் சொல்றது கடைசி என்ன இமாச்சத்துல இருக்கக்கூடிய கல் முள்ளு அழுக்குகளை அகற்றது வாகனத்தில் போறோம் நாங்கள் ரோட்ல தூக்கி வீச மாட்டோம் தோலை கண்டா எடுத்து காருக்குள்ள வச்சு கொடுக்கோம் எடுத்து காரில் வச்சுக் கொள்வோம் ரோட்ல போறோம் ஒரு வாழப்பணத்தோடு அறிவில் போட்டான் இந்த நாட்டு மக்களுக்கு டிசிப்ளின் தெரியாது என்ன அழகு இந்த நாட்டு அழகாக நாங்கள் நினைச்சோன்கொரு அமல் செய்ய சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் அல்லா எனக்கு அமல் செய்ய ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் சொன்னாங்க சொல்லு அதிக வெளியே தூக்கி வீசுறது போட்டாத்தானே அப்ப சொல்லி போட்டு சொன்னாங்க நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோமான் வெட்கம் இருக்கதே வெட்கம் இது ஈமான்ல ஒரு பெரிய ஒரு பகுதி களிமா தல தலை ரோட்டில உள்ள மு கல்லைப்பல தோல்றது அதனுடைய ஆக ஒட்டம் கீழ்மட்டம் சொன்ன ஆக பெரிய போஷன் இருக்குது ஈக்கம் ஒவ்வொரு வாப்பாவும் ஒவ்வொரு தாயும் தந்தை வெட்கத்தை பாதுகாத்துக் கொள்வது தந்தை வெட்கத்தை பாதுகாக்கிறது போல தந்த குழந்தைகளுடைய வெட்கத்தை பாதுகாக்கணும் வெக்கம் இல்ல சொன்னாழம் உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை உனக்கு எதையும் செய்யலும் எதையும் செய்யலும் வெட்கான மேற்கத்திய உலகத்தில் வெட்கம் இல்லா பெய்தது மேற்கத்திய உலகத்தில் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லா பெய்தது மிருகம் செய்யாத வேலையை மனிதன் ரோட்ல செய்கிறான் மிருகம் கூட வெட்கப்படும் மிருகம் கூட கூச்சப்படும் மிருகம் கூட அந்த செயலை மறைத்துத்தான் செய்யும் ஆனா அந்த விஷயத்தை மனிதன் ரோட்டில் செய்க்கம் என்றது இல்லா போனா நீங்க எந்த ரப்பும் மீது ஈமான் கொண்டாலும் கூட உங்களுடைய ஈமான் வேலை செய்யாது சொன்னாங்க சொல்லம் செல்லம் இதால உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றால் நினைக்கோம் வெட்கத்தை பாதுகாக்கணும் வெட்கம் சிறு பிராயத்திலிருந்தே பாதுகாக்கப்பட வேண்டும் சின்ன பருவத்திலிருந்து ரெண்டு பேரும் கால போக்குல வெட்கம் இல்லா போய்ட்டு கால போக்குல நானக்கு முன்னால தம்பி நேக்கட்டா இருப்பாரு இஸ்லாம் வரவேற்கிறோமே கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் ஆற்றில பீச்சில் குளிக்கிறோமே இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லது மேலும் பிராரம் எனவே எங்கள்டத்தை நாங்க பாதுகாக்கிறது போல எங்க பிள்ளைகளுடைய வெக்கத்தையும் நாங்கள் பாதுகாக்கும் எங்கள்கிட்ட வெட்கம் இருந்தால் குழந்தைகள வெட்கம் தானாக பிறக்கும் எப்படி பிறக்கும் புறட்டும் அல்லாஹ் சொல்லுவேன் வாப்பா எந்த ஒரு மகரம் இல்லாத பழக்கம் இல்லை என்றிருந்தால் ஆக்கி வைப்பானாக எங்கட புள்ள யூனிவர்சிட்டி கொழும்பு யூனிவர் படிச்சாலும் அந்த ஒரு அந்நிய பொம்புளைய பார்த்து முகம் பார்த்து பேசாது பேசலாம் பேசலாம் வெக்கம் என்ற பாது இருபத்தஞ்சில வராது இந்த வெட்க பாதுகாக்கப்படா ஏழு வருஷத்திலிருந்தே இந்த வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால தான் இஸ்லாம் சொல்லுது பிள்ளைகளை படிக்கையில பிரிச்சு படுக்க வேண்டும் செக் பத்தி கொஞ்சம் தெரிய வருது கொஞ்சம் தெரியும் நெருப்புக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் அவருக்கு விளங்குற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தை இந்த பருவத்தை உங்களோட புள்ள அடைஞ்சால் இஸ்லாம் சொல்லி தருகிறது உங்களோட மகனுக்கு சொல்லுங்க உங்களோட படிச்சு கொடுங்க பெட்ரூம் உள்ள கதவை தட்டி அனுமதி வாங்காம வரக்கூடாது எங்க யார்க்கு யார மாப்பட ரூல யாருக்கு பாலிகான வித்தியாசம் விளங்குது அந்த உணர்வை பத்தி தெரியும் அந்த பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியத்தை பத்தி கொஞ்சம் தெரியும் இந்த பருவத்தை அடைஞ்சா உங்களோட பிள்ளைகளை நீங்க தடை செய்யுங்க மூணு நேரத்துல வரக்கூடாது சுபவுடைய கொள்கைக்கு முன்னால குரான் சூரத்து நூறுல இந்த மூணு கட்டத்தையும் சுட்டி காட்டுகிறது உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுக் கொள்ளட்டும் உங்களுடைய குழந்தைகள் உங்களோட வீட்டுல வேலை செய்யக்கூடிய சேவன் உங்களுடைய அடிமை பெண்கள் உங்களோட ரூமுளுக்கு கோலத்தில் மகன் கண்டா வெக்கத்தில் கொஞ்சம் ரெண்டு புற கண்டா இன்னும் இன்னும் பைத்திரும் இதனால தான் சொல்லி இஸ்லாம் வெட்கத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள வழி வாப்பட பெட்ரூம் புகையிலா சும்மா புகையிலா கனவை தட்டி எனக்கு வரலாமா என்று அனுமதி கேட்டுக்கொண்டுதான் புகோணம் வெக்கத்தை பாதுகாக்கணும் இந்த வெட்கத்தை பாதுகாத்தா பாவங்களை விட்டும் பிள்ளைகளை பாதுகாக்கிடும் நலஞ்ச நாய்க்கு என்ன இல்லை என்னங்க இல்ல சிலபோபம் கூதல் இல்லை வெட்கம் இல்லாதவனுக்கு என்ன இல்லை பிரச்சினை அதம் இல்லை வெட்கிட்ட பிள்ளைகள் சொல்றேன் யூனிவர்சிட்டியில் மூட்டுக்கு வந்திருக்கிறாங்க கேள்ஸ் பாய்ஸும் வந்திருக்கிறாங்க வெக்கம் கட்ட வாக்கு மகன் அறிமுகப்படுத்துறாரு ஊறச் சொல்லி அறிமுகப்படுத்துறா என்ற மகனிக்குனா இது நடக்கிற விஷயம் இது நடக்கிற விஷயம் மகளை மகள் கொடந்து கொடியம்மார் அறிமுகப்படுத்துற இதெல்லாம் வேண்ட கிளாஸ்மேட் நல்ல ஆச்சு நாங்க நீங்க போற ரோட்டே இந்த ரோட் பயங்கரமான ரோடு இது பயங்கரமான ரோட் இந்த உமத்துல பெண்களை படிக்க வைக்காமிக்கிறதல்ல பெண்களுக்கு என்று சொல்லி நாங்க உருவாக்கி கொடுக்கிறது மாஹோல் உருவாக்கி கொடுக்கிறது ஆண்களுக்கு என்று சொல்லி மாகோல் உருவாக்கி இது மதசாக்கள் துறக்கிறது ஆரம்பிக்கிறது போல ஸ்கூல்ஸ் வரோட் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரிய ஆக்க வாடம் சம்பாரிங்க பிரச்சனை இல்ல ஆனா சம்பாரிங்க நல்ல சம்பளம் கொடுங்க இன்னைக்கு முஸ்லீம் ஸ்கூல் எல்லாம் கொழும்புல இன்டர்நேஷனல் முஸ்லீம் ஸ்கூல் குறிப்பாக சொல்ல போன ஏன் ஒரு காரணம் பேரன்ஸ் இவங்க யாரும் கட்டுறது இல்ல இவங்க பீஸ் எல்லாம் மாசக்கணக்கில் அரியக்கணக்கு அரிய நல்ல பீஸும் இல்ல சாதாரண மகளை கொண்டே போட்டு சொன்னார் ஒரு ஒரு கட்டுறேன் சொல்லி போட்டு சொன்னாரு இது நான் கட்டுறது ரீசனபிள் தான் வந்து சரி பெரிய என்ன போட்டா அவர் சொல்றாரு ஹசரத் என்ன ஹசரத் சொல்றீங்க டேர்ம் ரூபா மாசம் ரூபா பேரண்ட்ஸ் கற்றதும் இல்லை ஸ்கூல் எடுத்துக்கொண்டா ஓ லெவல் பாஸ் பண்ண பிள்ளையல்ல டீச்சர்ஸ் மாறு ஓ லெவல் பாஸ் பண்ணி பிள்ளை டீச்சர்ஸ் இன்றைக்கு வ நாளைக்கு போற என்னமோ ஒரு டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட் மாதிரி ஏர்போர்ட் மாதிரி முஸ்லீம் இது நல்ல சம்பளம் கொடுங்க நல்ல டீச்சர்ஸ் எடுங்க செய்ய பாருங்க சும்மா ரோட்ல போராட்ட செய்ய வாணம் நல்லா படிச்சுக்குவாங்க நல்ல தொழில் நல்ல சம்பாதிக்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பிரச்சனையை பேசலும் யாருக்கும் ஆனால் சொல்கிறார்கள் மிகவும் விளங்கித்தான் இன்றைக்கு யுனை அமெரிக்காவில் வந்துட்டு பெண்களுக்கு சொல்லியே தனி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆண்கள் வரையிலங்க இதனுடைய தன்மை பிள்ளையெல்லாம் பாஸ் ஆகணும் என்று சொல்லி முழு பேரும் சரியான போக்கஸ் பண்றாங்க கூடி நான் GC. நல்ல கபூல் செய்யட்டும் ஒற்றுமொத்தமாக அங்க கிழமைக்கு ஒரு நாள் தான் அட்வான்ஸ் ஒரு நாள் செவ்வாய் செவ்வாய்கிழமை படிப்பூற்று யாரு தெரியுமா படிச்சு கொடுக்க டீச்சர் இந்த அங்க உள்ள ஜி படிச்சு கொடுக்க அவங்க ஒரு தியாகம் செய்யறாங்க ஒரு நாள் படிச்சு படிச்சு அதுக்கு மூணு அவர் படிச்சு அந்த விட இந்த பிள்ளைட் எத்தனையோ மடங்கு மேல ஏன் காரணம் மகன் ஜிசி ஓலவர்தான் போறாரு அவருடைய கையில பஸ்தா இருக்குது ஐ பி எல் தலையில வேர் கப் தலையில ரக மேட்ச் தலையில எல்லாத்தையும் அவர் முடித்துட்டு கடைசியா தான் செய்யணும் எனவே தான் நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு வாலிபர்களுக்கு நல்ல நீங்க என்வாக்கி கொடுங்க இலங்கையில மதுரை சாக்களி அக்குர் ரஹ்மானியா இருக்குது அக்குர்நிலை மீசானியா இருக்குது இதே போல கண்டியில பல மதுர்சாக்கி பாருங்க உங்கள எப்படி சிஸ்டம் எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பண்ணுவாங்க சாதிக்கிறோம் இது மிக முக்கியமான சப்ஜெக்ட் எனவே கோஆடிக்கேஷன் வெக்கம் என்று சொல்லுக்குரிய என் உருவாக்கி கொடுக்க பாருங்களை கட்டம் உருவா இது ஒன்று தலையங்கம் பேசுறதுக்கு கிப்ட் கொடுக்கக்குள்ள எப்படி கொடுக்கணும் ஹதியா கொடுக்கறீங்க கிப்ட் கொடுக்கிறீங்க காணி கொடுக்கிறீங்க வீடு கட்டி கொடுக்கிறீங்க வந்துட்டு காசியும் எப்படி எப்படி அனுபவிக்கலாம் இத பத்தி குரான் ஹரிஸ் பேசி மூணாவது குழந்தைகளுடைய கல்யாணத்தில் வாப்பணம் ரோல் விளையாடணும் என்ன பிளே பண்ணும் என்ற நாலாவது தலையங்கம் சரி வா உம்மா ஏ உங்களோட வாப்ப உம்மா அமத்து செய்வாள தப்பி தவறி ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க தப்பி தவறி அல்லாவுக்கு மாத்தமான ஒண்டை செய்யும்படியாக உங்களை பணித்தால் நீங்க கேட்கிறாங்க நான் பேஸ் கவர் பண்ணி இருக்கிறேன் மதசாவுக்கு போனேன் ஆலிமாவாகிட்டேன் நான் சந்தோஷமா இருக்க எந்த பிரச்சனையும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்தாங்க வந்து சொன்னாங்க நல்ல விஷயம் எங்களுக்கு ஒரு பிரச்சினை கடைசியாக சொன்னாரு ஆவேசத்துல அவருக்கு பேசிக்கலோ மேல சரியான ஆத்திரம் அவரு சொன்னாரு எங்க உப்பட அடாவளித்தனத்துக்கு நாங்க கட்டுப்படுறதா அல்லது மகர கொடுத்து கல்யாணம் முடிக்கிறதா சில கட்டங்கள் மகன் விருப்பம் எதையுமே வாங்க மாட்டேன் வாய் துறந்து கேட்கவும் மாட்டேன் ஒன்றிக்கிறது கேட்கறதே வாயால் இன்னும் ஒன்றிக்கிறது மொடி லாங்குவேஜ் பாகம் சொல்லி கொடுத்த மாதிரி மொடி லாங்குவேஜ் இல்ல நீங்க கொடுக்கிறதெல்லாம் உங்களோட மகளே கொடுத்துடுங்க கொடுக்கிறதெல்லாம் உங்களோட மகளே கொடுத்துடுங்க இல்ல அப்படியும் சொல்ல வாடம் அப்படின்னு சொல்லுவேன் சொத்து உள்ளடத்தில் போய் நிக்காக செய்யவும் பணமும் பணமும் சேர்ந்தா என்ன சொல்லுங்க சேர்ந்தா என்ன நடக்கும் பாப்பா சல்லீம் சல்லீம் சேர்ந்தா என்ன நடக்கும் பிரச்சனை ஆவா இந்த பக்கத்தில் நிறுவ பத்து வந்து ரெண்டு வளர்த்து ஜங்ஷன் இப்ப என்னும் பத்தி முடிஞ்சு பத்தி முடிஞ்சு செய்யும் எங்கே பாப்போம் ரெண்டு சல்லிக்கார குடும்பம் சேர்ந்து மாஷா கல்யாணத்துக்கு போக டெவலப் ஆயிக்கிறாங்க சொல்லி இந்த பக்கமும் சல்லி இந்த பக்கமும் வளர்க்கிற சிஸ்டம் அல்லா எக்கானமிய வளர்க்கிற சிஸ்டமாக இது உருவாக்கல்ல அல்லா செல்றான் எக்கானமியை வளர்க்கறதுக்குரிய சிஸ்டம் என்ன தெரியுமா நீ பயித்து ஒரு ஏழைய முடிச்சுக்கோ நீங்க பயித்து மெக்டோனாஸ்ல பயிர் அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா சொல்லுவா இதெல்லாம் நான் சின்ன காலத்திலிருந்தே தந்திக்கிறேன் முதலாவது போல் அவுட் நீங்க நினைச்சு கூட்டி விட்டு போற சொல்லி அப்ப முதலாவதே நன்றி கட்ட தரத காத்திட்டா ரெண்டாவது பழக்கமனக்குரிய மனைவி கொண்டு ஏலன்றதுக்காக வேண்டி குடிசைல வைத்து முடிக்கவும் உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் தரத்துல குறையாய் அவஷா அவட்டிக்கூட உள்ள சந்தோஷப்படுவா உள்ளத்தால பேரன்ஸுக்கு நடந்தன தெரியுமா சுபகான இல்லை நான் இது அனுபவப்பட்டு செல்றேன் உங்களுக்கு அனுபவம் அனுபவம் அல்ல மக்களை கூப்பிட்டு வச்சு பேசி கேட்டு மக்கள் இருபத்தி ஐயாயிரம் 24-hour, நாங்க கொழும்புல கிண்ணாத வச்சிக்கொண்டு மனைவி பேசுற பேச்சு இதெல்லாம் உங்கள செலவழிக்கிற செலவுக்கு ஒரு வெளிவண்டு வேணும்னா உங்களை விட தரத்துல குறைஞ்சாக்க நீ காசி தளபதி குறையும் நன்றி செலுத்துவாங்க சுக்குறு செய்வாங்க நீங்க அடிமையாக இருக்க மாட்டீங்க நீங்க எப்ப ஜவானாக இருப்பீங்க நீங்க எப்படி செய்வீங்க நீங்க ஆட்சி செய்வீங்க நீங்க சொல்றதவ கேப்பா இது குரான் இஸ்லாம் டீச் பண்ணி தார அழகான முறை இது அழகான முறை எனவே இந்த நாலு தலையங்களுக்கு நாளாந்த செலவு இதுல ஒரு நாளும் சமத்துவம் பேச முடியாது ஒருவான காய்ச்சல் என்ன சொன்ன மருந்து என்ன சொல்றது செலவு நாலாந்த செலவு மூத்தம் கடைசி மகனும் ஒன்பது கடைசி பூட சைஸ் வந்து ரெண்டு அவருடைய ரூபா அங்க நாலாந்த கட்ட தேவங்க சொல் சாப்பாடு உடுப்பு மருந்து டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு செய்யும் அளிக்கிறீங்க இந்த செலவுல வரக்கூடிய வித்தியாசத்தில் நீங்க குத்தம் பிடிக்கப்பட மாட்டீங்க மூத்த மாலை கடையாக பிடிச்சு கொடுத்தீங்க கல்யாணம் முடிச்சுள்ள நீங்க வீண் வரையம் செய்யவும் இல்லை கஞ்சத்தனம் செய்யவும் இல்லை நடுநிலைய கஞ்சத்தனம் செய்யவும் செய்யவும் ரூபா 2000 செட் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிறதா அந்த லட்சம் ரூபாய் அன்னைக்கு பெண் ரூபாய் செட் இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும் இப்படிப்பட்ட கட்டத்தில் பொருளைத்தான் பார்ப்போம் மூத்த மகளுக்கு இருபத்தி அஞ்சு பவுனுக்கு நகை போட்டீங்க நகை போடக்குள்ள விலை வந்துட்டு அன்றைக்கு நகை வந்துட்டு தங்கம் வந்துட்டு பதினாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்ப நாங்க பாப்போம் இதை பார்ப்போம் ஆனால் பத்து பவுன் போட்டிருந்தால் இவருக்கும் பத்து பவுன் தான் போடுவோம் ரூபாய் ரூபா பண்ணுங்க தாங்க புதுசாக பழசு வாங்கித்த புதிய தங்கத்துடைய மாதிரி பழைய தங்கம் விலை கூடிக்கு அது போக குழந்தைகளுக்கு காணி சொத்து பூமி இதெல்லாம் கொடுக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதுல என்ன வரோடும் சமத்துவம் இருக்கணும் பொறுமதியில சமத்துவம் இருக்க வேண்டும் பொறுமதியில பொருள் ஒரே கொள்முல கொடுத்தீங்க அதே ஒரே கொண்டே கொடுத்த பிடிக்கும் பொறுமதியில் ஈக்குவல் ஈக்குவல் பொறுமதியில் என்ன செய்ய வந்து இருக்குது நாங்க கொடுக்கிறது போலேட்டோம் இதே போல வாப்பா எனக்கு ஒரு ஈச்சப்பல தோட்டம் தந்தாரு தந்தடனே உமா சொல்லிட்டா வாங்கோ、இது கூடுமா、கூடாதா என்று சொல்லி, உம்மாஷர் மனைவி சொல்றா நான் உடன்படுவேன் இதுக்கு உடன்பட வேண்டும் முதலாவது கேள்வி கேட்டாங்க இதே போல மீதமுள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஈச்சப்பல தோட்டங்களை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க சொன்னாங்க சாப்பிடுறது போல என்று சொன்னாங்க திருப்பி எடுங்க பயிற்சி எல்லாம் ஈக்குவலாக நீங்க வாழக்கூடிய காலத்துல நீங்க ஜீவிய காலத்துல ஹதியா கொடுப்பதாக இருந்தால் சரி சமமாக கொடுங்கோ கிஃப்ட் சரி சமமாக ஹதியா கொடுங்க வித்தியாசப்படுத்தேலாது ஆம்புல புள்ள பொம்புள புள்ள வித்தியாசம் இல்ல இதே போல மூத்த புள்ள இளைய புள்ள வித்தியாசம் இல்ல எல்லாரையும் சரி சமமாக ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும் சொன்ன அங்கு அலைவசல்லம் அந்த சாபிய பார்த்து கேட்டாங்க விருப்பம் சொன்னாங்க அதே போல நீ எல்லா பிள்ளைகளையும் ஒரே கண்கொண்டு பாப்பாயாக எல்லாம் ஒரே மாதிரி வித்தியாசப்படுத்த வேண்டாம் ஆனா உலமாக்கல் சமகாலத்துடைய உலமாக்கல் சில கட்டங்கள் எழுதி இருக்கிற அவரு கொஞ்சம் அவரு கொஞ்சம் பலகீனமானவர் அவருக்கு செல்பாக அவருடைய ப்ராப்பர்ட்டியை அவருக்கு ஒரு ரெண்ட் இன்கம் தேவைப்படுகிறது அவரே மிச்சம் நான் அவரு வந்துட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட கட்டத்தில் கிப்ட் கொடுக்கும் பொழுது அவங்க தேவையை வச்சு அவங்க எதிர்காலத்தை வச்சு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம் என்று சொல்லி உளமாக்கல் எழுதி எனவே அப்படிப்பட்ட உளமாக்களை அணுகி நிலைமைகளை சொல்லி பட்டுவாக்கல் மசாய அது போக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் வித்தியாசப்படுத்த யாருக்கு கருத்து வேறுபாடு இல்ல எல்லாரும் சொல்ற சமமா கொடுத்திருக்கும் சரி இந்த ஹரீஸ்டர் நுக்தா இருக்குது என்ன தெரியுமா மனைவி நல்லவளாக இருந்தால் அந்த உமா எப்படிப்பட்ட ஒரு பெண் அவர் சொல்ற சரி சரி ஆனா கொடுக்கிறது மார்க்கத்தில் சரியா இருக்கணும் ஒரு பொம்பது கூட கொடுப்போமே இல்ல எல்லாருக்கும் சரி சமம் பெண்களுடைய தலையில தீர்வரம் பெண்களுடைய வாழ்க்கையில தீர்வரம் அவங்க சொல்லா பிள்ளையா இத பாருங்க கொடுத்த இந்த சதத்தாவ இந்த ஹதியாவ சல் அல்லு அலேம் இதுக்கு வராத வரையில நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் பெண்களுடைய மனோநிலை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஆள் மூத்தா ஒரு சகோதரர் மூத்தானார் அல்லாவுடைய கபட பிரகாசமாக்கி வைப்பானார் எனக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு மனிதர் திடீர் மூத்தாட்டார் மௌத்தானா பிள்ளைகள் இருக்கிறாங்க சொத்துக்கள் பிரிக்கோணும் அந்த சொத்துக்கள் பிரிக்கக்குள்ள இஸ்லாம் காட்டி தந்த அனந்தர சொத்து பிரிக்க வேண்டிய முறப்பிரகாரம் தான் சொத்து பிரிக்கோணும் சரி அவருக்கு சொரா சொத்துல பங்கு கொடுக்கேது யாருக்கு சொத்து எட்டு எனக்கு தான் வரணும் இது பங்கு மையத்துடைய மகன் சொல்றா சொல்றாரு இந்த முதல் மனைவியினுடைய மகன் சொல்றாரு உமாட்ட வார்த்தை நிறுமா உம்மா உங்களுக்கு சொத்து வேணும் இல்ல எட்டிலொண்டு மார்க்கம் சொன்னும் இரண்டாவது கொண்டாட்டிக்கு அவருக்கு செய்வேன் ஏண்டா இது நீங்களும் அவவும் வாப்பட மனைவி என்ற விஷயத்தில் உண்டு எனக்குகண்ட எனவே வாழ்க்கையில நல்ல தீனுடைய இஸ்லாத்தி விளக்கமுடைய குழந்தைகளை வச்சுட்டு செய்யக்கூடிய தவற நாங்க செய்யக்கூடாது பேரன் செய்யக்கூடிய செய்யக்கூடாது கொழும்புல பெட்டால் சம்பவம் ஒரு ஆளுக்கு இரண்டாவது மகன் இங்கிலாந்து போனாரு அங்க போய் தவறு கல்யாணம் முடிச்சு கொண்டார் முடிச்சு கொண்டாரு கல்யாணம் முடிச்சு கொண்ட உடனே வாப்பக்கு வந்த ஆத்திரத்தில் முழு ப்ரோப்பர்டிய முழு சொத்தை மூத்த மகன் எழுதிட்டார் பெரிய டென்ஷன் ஆத்திரம் கவலை கடைசிக்கு எல்லாம் எழுதி முடிஞ்சு அதுக்கு வாழ்றாங்க இவரும் முடிஞ்சு இந்த வாப்படம் இது நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி பெரிய பேசுங்க அடக்கி ஆச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தம்பிக்காரால் நானாட்ட நான் போறா பேருக்கு அறவாசி உண்ட பேருக்கு எழுதிக்கிறேன் அதை பைத்து எடுத்துக்கொண்டு போட்டு சொல்ல வாப செஞ்ச மிஸ்டேக் எனக்கு மறுவா செய்யலா வாப செஞ்ச தவறுனுக்கு செய்யலாம் வா அந்த மிஸ்டேக்கால நான் தவறு செய்ய கூடாது சொன்னாரு ரெண்டு ஆறு பேணியும் எழுதி கொடுத்தாரு இன்றைக்கு நாங்க அரை பேஜ் காணிக்கு சண்டை படிக்கிறோம் வாப செஞ்ச தவற நீங்க செய்ய வாணம் வாப செஞ்ச மிஸ்டேக் நீங்க செய்ய வானம் நான் சொல்றேன் அந்த மகன் செஞ்ச அந்த வேலையால வாப்பட கபு அல்லா சுனத்தின் பூங்காவாக நிச்சயமாக மாத்திப்பாங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கமும் பிரிச்சு இருக்கிற மனைவி அவங்க கூட கொடுத்தீங்க கூடுமா கூடாதா மனைவி கொஞ்ச கூட கொடுத்தீங்க மூத்த ஒரு கோடி ரூபாய் காசை மனைவி கொடுத்தீங்க மனைவிக்கு மூணு கோடி தாராளமாக கொடுக்க தாராளமா கொடுக்க பண்ணுங்க மனைவிக்கு எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள சரி சமத்துவத்தை சொல்லி தருகிறது இதுல நீங்க துரோகம் செஞ்சால் உலமாக்கல் பல வகையான அபிப்பிராயங்களை சொன்னாலும் எல்லா இமாம்களும் ஏகோபித்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க சத்து கொடுக்கக்குள்ள மருமகள மருமகளை சும்ாய் ஒரு சகோதரி அவங்க இருக்குது ஒரு ரெண்டு கிலோ தங்கம் இப்ப மௌத்தரிய கட்டம் என்ன செஞ்சான்னு தங்கம் எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறா மகனை கொடுத்தா மகளமகளை வித்தியாசம் சரி பொம்புள பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்கிறான் என்று சொன்னால் மருமகளுக்கும் ஏன்டா ஞாபக மகள் அல்லாவின் புறத்திலிருந்து தரப்பட்ட அமானிதம் ஒவ்வொரு வாப்பாம் இதை தலையிலடுங்க வித்தியாசமான கண் கொண்டு பார்க்க கூடாது இது மறுமகள் இது மகள் ஆனா ரெண்டு பேரும் உங்களுக்கு மஹரம் ரெண்டு பேர் பட்டாலும் சேர்றது ஹராம் சுபான சொல்ற விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் மருமகளுடைய விஷயத்தில் மன்னிக்காத வரையில் அல்லா மன்னிக்க மாட்டான் ஏன் காரணம் சிறு கோபம் உங்கடைய வீட்டுக்கு மகள் வந்தது அல்லாவிடத்தில் இருந்து மகனுக்கு மனைவி ம கல்யாணம் பேசக்குள்ளிப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள போனா நிம்மதியா சந்தோஷமா வாடுவாள் இங்க எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாது இந்த நண்பர் என்ற சம்பந்தி நல்லா நடத்தாட்டுவாரு மனைவி மிச்சம்மந்த மகள்ம் பார்த்து ஒரு பொம்புளர் ஊட்டு கடைத்து வைப்பாங்க எனவே மகள் அல்லாவின் புறத்திலிருந்து தரப்பட்ட அமானம் மருமகள் மக்கள் புறத்திருந்து தரப்பட்ட அமானம் எனவே அல்லா தந்த அமான துரோகம் செஞ்சால் அல்லா மன்னிச்சிடுவாங்க மருமகனுடைய விஷயத்தில் விளையாடினால் குடும்பம் இந்த விஷயத்தை எங்களுக்கு உள்ள விஷயங்களை வாடணும் மகல்ட புள்ளகண்ட புள்ள வித்தியாச இல்லையாங்க நீங்களே சொல்லுங்களேன் எப்படி வித்தியாசம் எதுக்கு ரெஃபரன்ஸ் கூட ஒரு காண்ட புள்ள ரெஃபரன்ஸ் யாரு கூட மகிழக்கு நான் கேட்கிற இப்ப நடைமுறையில் உள்ளத்தை கேட்கிறேன் மகள்திள்ளை தான் கூட ஒரு பிள்ளை லீவ் வந்தா சின்ன பிள்ளையா கூப்பிட்டு உமட்டுக்கு போமா அம்மாட்டுக்கு போமா எங்க போகும் எங்க போகும் உம் அம்மாவுடைய கூப்பிட்டு கேட்டாலும் எங்க போம் வேறுவரைய போமா பாரந்தரை போமா எங்க உம்மாவோடுதான் இந்த கலாச்சாரியா வரையலாது தகுதியான குடும்பத்துடைய பேர் வரமாட்டாது பேர் தான் வரும் எங்க போறது கருவப்புள்ள மாதிரி கலாச்சாரம் இதுக்களுடைய கலாச்சாரம் நான் சொல்றேன் ரெண்டும் தவறு இந்திய பழக்கம் இருக்குது உம் இல்ல உங்களுக்கு மேமன்ஸ் கல்யாணம் முடிச்சா அந்த மாமவுட்டு போறது வெக்கம் மாமவுட்ல சாப்பிட மாட்டாங்க மாமாவோட பேச மாட்டாங்க கலாச்சாரம் இது தவறு இதுவும் கூடாது ஏன் மாமி உம்மா மா உம்மாமிவள் தாய் போல தாய் அவத்து வரைக்கும் அவ கல்யாணம் ஹராம் எனவே வாழ்க்கையில ஞாபகம் இருக்குது இந்த பழக்கம் கூடாது மகழ்ந்த பிள்ளைய ஒரு கண் கொண்டும் மகண்ட புள்ளைய இன்னும் ஒரு கண் கொண்டு பார்த்து வித்தியாசப்படுத்தால குடும்பத்தில் வரக்கூடிய பிளவுகள் ஏராளம் மகந்தையும் இருந்தால் ஒரே சரி சமமாகத்தான் கிப்டும் கொடுக்க வேண்டும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது எனவே இது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே நான் இது போதும் என்று நினைக்கிறேன் அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொன்னால் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் மகள மகள் மகளிர் வாப்பக்கு பங்கு இல்ல ஏன் அது வாப்பா மகள் கல்யாணம் தான் எனவே மகளட காசில அந்த மகள் வாப்பக்கு ஹதியா கொடுப்பதாக இருந்தாலும் கணவன் டேட்டு தான் கொடுப்போம் கொடுக்கணும் கணவன் கேட்டு தான் கொடுக்கணும் சொந்த வாப்பக்கு சொந்த நாணக்கு சொந்த தம்பிக்கு தாய்க்கு உதவி செய்வதாக இருந்தாலும் ஒரு பொம்புல புள்ள கணவன் அனுமதி இல்லாம கொடுக்க இயலாது தந்த பணத்தை கொடுக்கிறதுக்கும் யார் கடமை எடுக்கணும் கணவன்ட அனுமதி எடுத்ததுக்கு பிறகுதான் கொடுக்கணும் இது பெண்களுக்குரிய சட்டம் ஆண்களை பொறுத்தவரையில மகன்மாரை பொறுத்தவரையில சொன்னாங்க நீயும் வாப்பக்குத்தான் சொந்தம் நீயும்னமும் எவளவு வேண்டும் பிரச்சனை சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ஆம்பளை சம்பாத்தியத்திலிருந்து உண்டானது எனவே அவன் சம்பாத்திய சாப்பிடும் பண்ணேலும் எனவே என்ன சொத்துல வாப்பக்கு ரைட்ஸ் இருக்குது வாப்பக்கு அனுமதி இருக்குது ஆனா ரெண்டு கண்டிஷன் அப்ளை ஆகும் அப்ளை ஆகும் ஒன்று சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீசுடைய வெளித்தோட்டத்தை மையமாக வச்சு சொல்றாங்க எவ்வளவு வேணும் என்றாலும் செலவழி கேளும் எருட்டும் தெரியாம எடுத்து செலவழித்தாலும் தளவாக மாட்டாங்க மாட்டார் கைய வெட்டப்பட மாட்டார் ஏன் வாப்படை யார சொத்துல மகண்ட சொத்தில் வாப்பதி இருக்குது ஆனால் சில ஹதீசுகள்ல வந்திருக்கு இந்த ஹதீச அநேகமான உருமாக்கள் ஒரு பெரிய ஒரு ஆதாரப்படுத்திருக்கிறாங்க கால ஷேக் அல்பானி في الحديث فائده فقهيه هامه لا تجدها في غيره وهو انه يبين ان الحديث المشهور انت انت ومالك لابيك ليس على الاطلاق بحيث ان الاباء ياخذ من اهل ابنه ما يشاء كلا وانما ياخذ ما هو يحتاجه إليه والحديث تبدركده صلى الله عليه وسلم قال ان اولادكم هبه الله لكم உங்கள குழந்தைகள் அல்லா உங்களுக்கு தந்த நன்கொடைகள் பெண் குழந்தைகளை கொடுக்குறான் நாடிய மக்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் பகும் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய பணமும் இலக்கம் உங்களுக்குத்தான் சொந்தமானது அந்த பணத்தின் பக்கம் நீங்க தேவை கண்டாள் எனவே உலமாக்கல் இந்த ஹதீச ஆதாரம் மகண்ட பணத்துல சும்மா கையடிக்க முடியாது இருப்பிடத்துக்கு உடுப்பு வாங்குறதுக்கு அவருக்கு ஹஜ் தேவைப்பட்டால் மகண்ட பணத்தில பேய்த்து என்று சொல்லி சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க ஒன்று தேவை இருக்கோணம் ரெண்டாவது காசில பேய்த்து வாப்ப கையடி எடுக்க எடுத்து அவருக்கு செலவழிக்கலுமே தவிர அந்த காசு எடுத்து பொம்புள பிள்ளை கொடுக்கிறதுக்கும் இன்றைக்கு சொத்து கேட்கிறதுக்கு இது கூடாது மகண்ட காசு எடுத்து மகண்ட சல்லி எடுத்து தேவையான அளவு பணத்தை எடுத்துக்கொள்ளும் ஆனா வாபக்கு சொல்லேலா எனக்கு வாணன் தம்பி குடு எனக்கு வாணன் தாத்தா குடு எனக்கு வானன் தங்கச்சி குடு அல்லி ஒரு மகன் தடுத்து இன்னொரு மகனை அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பு நடந்து கொள்றாங்களுக்கு ஹதியா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு புள்ளை தடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கவாடம் என்ற கருத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க எனவே இது பிள்ளையோட பணம் உங்களோட பணம் எனவே இந்த விஷயத்துல இந்த கருத்தை நல்லா பிள்ளைகளுடைய பணத்தோட டீல் பண்ணக்குள்ள இந்த முறையில டீல் பண்ண பாருங்க சரி நடக்கக்கூடிய உம்மக்கு சொந்தம் சொந்தம் உம்மக்கு சொந்தம் உம்மட மௌத்துக்கு பிறகு இந்த சொத்த அனந்தர சொத்தாக நீங்க பிரிச்சுக்கோங்க சொல்றப்ப உதாரணம் எப்படி இந்த ஊடு மௌத்துக்கு பிறகு என் மனைவியிட மௌத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யோ அகார்டிங் டுலாமிக் முரப்பிரகாரம் நீங்க இதை பிரிச்சுக்கோங்க கூடுவாங்க இது கூடுமா இது கூடாது இது கூடாது ஏன் கூடாது என்று சொன்னா பல வகையான பிரச்சினைகளை கொண்டு சேர்க்கும் ஒரு பிரச்சனை முதலாவது பிரச்சினைப்ப ஒரு ஆள் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படியாக அனந்தர சொத்தாகத்தான் மாறும் அது ஒரு ஆளுக்கு இப்ப ஒரு சம்போச்சு நோயில் பல நாள் கஷ்டப்பட்டு இவருக்கு கேன்சர் மனைவிக்கு சின்ன வயசு சாதாரண வயசு மனைவிக்குள்ளோராவது நாள் இவன் கல்யாணம் முடிச்சு முடிச்சா மனைவி கல்யாணம் முடிச்சா இப்ப ஹஸ்பனுக்கு பங்கு போகுமா இல்லையா இப்ப அவர் சொல்லுவா இது எனக்கு இதுலி பைவ் நாங்க உருவாக்குற வில் எழுதிப்பாங்க ஆம்பளை பிள்ளைகளை பார்த்துருவாப்பா தங்கச்சிமாருக்கெல்லாம் கை நிறைய கொடுத்து கல்யாணம் காப்பல் எல்லாம் செஞ்சு அவங்க எல்லாரையும் கரை சேர்த்தி ஆச்சு நான் விட்டுட்டு போற சொத்தெல்லாம் நீங்க பிரிச்சுக்கோங்க யார் எழுதிக்காரு லாஸ்ட் வில் இது செல்லுபடியாக மாட்டாது இந்த லாஸ்ட் வில் செல்லுபடியாக மாட்டாது பிள்ளைகளுக்கு பொம்புள புள்ளைகளுக்கு கை நிறைய கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட மௌத்துடைய கட்டத்தில் விட்டு விட்டு போகக்கூடிய பங்கு பொருள் செஞ்சிருந்தாலும் கூட அனந்த ரசத்துல பங்கு பேச்சு சேரும் எனவே வாப்பமார் இதையும் நன்றாக விலகிக்கொண்டு வாப்பட பொறுப்பு இதெல்லாம் வாப்பமாருடைய கடவை பொறுப்பு விலகிக்கொள்வது சரி இப்ப இங்க அடுத்த சப்ஜெக்ட் கல்யாணம் என்று சொல்லி வந்தா இப்ப மூணாவது தலைரங்கம் ஒரு மகள் ஒரு குழந்தைகளுடைய கல்யாணத்தில் வாப்ப இருக்குது நல்லா யாச்சுக்கோங்க உங்களுக்கு கல்யாணத்தில் நான் இதுக்கு முந்த நடந்த அந்த நிக்காடைய பயானிலையும் இதை பற்றி ரொம்ப ஆழமா செவ்வாக்கி பள்ளியில் உட்கார்ந்தா சுஹானல்லா வரக்கூடிய கண்டுபிடிக்க முதலாவது மருந்து கேட்போம் முதலாவது கேள்வி கேட்போம் மரேஜா இந்த கல்யாணம் பட்லா பந்து வாழை பழந்து என்ன மாலை போட்டு வேற என்ன கார்டு அடிச்சு பண்ணி அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்போம் பயந்து வரும் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க இல்ல இது ப்ரொபோசல் இல்ல இதுவாங்க அவங்கள விருக்கு முடிச்சுக்கிட்ட கல்யாணம் இந்த கல்யாணத்துல வாப்ப உண்மை யாருமே என்ன கண்டிபியூஷன் அடுத்த கல்வி கேட்போம் இந்த கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கு ஏதும் அப்ப சொல்லுவ குடும்பத்தில் உடன்பட கல்யாணத்தில் உள்ளது இது உள்ந்ததற்கு உள்வாங்குதில்லை எனவே வாப்பட ரைட் ஹாக்கொண்டும் இருக்குது போல நீங்க எல்கேஜிலிருந்து கிரேட் ஒன்ல இருந்து ஆண் பெண் கலப்பிடம் இல்லாம வெக்க சுபாவத்தோடு ஒரு பிள்ளைய நீங்க வளர்த்திருப்பீங்கன்றால் படைச்ச ரொம்ப மீது சக்தியை விட்டு சொல்லுகிறேன் உங்களோட புள்ள அவருப்படையா முடிக்க மாட்டார் ஒரு நாளும் என்ன செய்தோட போறாரு பார்க்கறதும் இல்ல இன்னைக்கு மாப்ப உமா கேட்கிற கேட்ட ஆச்சரியமான சிலபஸ் எல்லாம் சரியான வரக்குள்ளே தெரியும் என்னதுக்கு வாழ்றது காலத்துல சில பாரு என்ன போடுறது கேட்டாச்சு இவருக்கு சொக்கா யாருக்கு சரியுமே அப்ப நான் என்ன வேண்டி சேர்ந்து வேற நோக்கம் இல்ல அவருக்கு தெரியும் ஹராம் அவருக்கு தெரியும் ஹராமண்டு அப்ப என்ன இப்படி எல்லாம் இருபத்தஞ்சு வருஷமா சொல்றாரு நான் இப்படித்தான் ஒரு கலியால முடிச்ச போறேன் எனக்கு ஒரு எஃப்ஆர் ஒன்று இருக்குது நான் இதை முடிச்சு கொண்டாத்தான் எனக்கு நல்ல ஒன்று நினைச்சுறேன் எனவே இதுக்கு இதை நீங்க செஞ்சு வைங்கோன்றாங்க யாரு இப்பதான் வாப்பக்கும் உம்மக்கும் கண் துறப்படுது ஓஹோ கே சிங்க பேங்க இவ்வளோ நாள் நினைச்சிருந்தோம் என்னமோ நாங்க இவ்வளோ நாள் நினைச்சிருந்தோம் இப்படி அப்படி என்று சொல்லி இப்ப ரெண்டு டிராமா நடிப்பாங்க தெரியுமா வீட்டுக்குள்ள கைய கால பேச வேண்டிய பேச்சு வேஸ்டான பேச்செல்லாம் பேசி மட்டம் தட்டுறது சொல்லுவாங்க நீ போன்ற விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சாக்கும் வராது உனக்கு சொத்துல பங்கு உன்னோட யாரும் பேச மாட்டாங்க நீ முடிச்சிருந்தா முடிச்சுக்கொண்டு போ இங்கே அப்படி இப்படி அதான் சொல்லி ஒன்று அதோட இவர் பார்ப்பாரு பெரிய மண்ட செய்ய இப்ப யோசிக்கிற இங்க நடக்கும் வெளிய வருவாங்க இந்த கூத்தல்ல போன்றது சுத்த ஹராம் பேரண்ட்ஸ் நல்லா இந்த அங்க பயிறமா பேசி முடிச்சு அவசரமா கொஞ்சம் அவசரமா செய்யணும் நல்ல காரியம் பிற்படுத்த கூடாதுக்கு போறது சொல்றாருக்கு முடிச்ச கல்யாணம் இந்த வாப்பக்கு நான் அல்லாட சாபம் தான் உண்டாகும் ஏன் சாபம் உண்டாகும் என்ற அந்த பத்திரித்தனமான குடும்பத்துக்கு நெருப்பத்தின் அந்த பத்திரி தனமான குடும்பம் நெருப்பத்தின் ஒரு பொம்புள புள்ளைய கரை சேர்க்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்க யோசி உள்ள கைய வச்சு ஏந்த ஊட்டில் உள்ள மகளுக்கு ஏந்த மகனை போல ஒரு மாப்பிள்ள வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமாங்க மகன் இப்படிப்பட்ட மகன் யூனிவர்சிட்டியில படிச்சாரு இதை செஞ்சாரு இதெல்லா தரத்தை செஞ்சிட்டு அவரு இன்னொரு பொண்ணெடுக்க போறேன் மாப்பிளையா வாரம் தான் நான் விரும்புவேனா யோசிக்க வெறுமனே இருபத்தஞ்சில பயிர் மண்டையோட சோன மண்டையோடைய இப்ப நான் மாறுக்க சட்டத்தை சொல்றேன் நல்லா விளை கொள்ளணும் திருப்தி ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சா வெற்றி காண முடியாது புண்படுத்த கூடாது அவங்கள விருப்பத்தோட கல்யாணம் முடிக்க பாருங்க இது உங்களுக்கு மகண்ட கல்யாணத்தில் நான் தேவைப்படுறதே இல்ல மகன் கல்யாணம் எங்காக முடிச்சக்குள்ள வாபஸ் உட்கார்ந்து வாப்ப வாப்ப வாண்ட மாணவர்கள் சொல்ல சொன்னார் தான் சொல்லி இது புள்ளக்கி ஒவ்வொத்தி பொம்புள புள்ளிட பற்றி மார்க்கம் சொல்லுது வாப்பா கல்யாணம் முடிச்சுக்கோட அங்க வாப்பட நாலு சைன் தேவைப்படும் அங்க வாப்பா என்ற மகள் உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தேன் என்று சொல்லோட என்ற கட்டம் உருவாகும் அது ரைட் அந்த பவர் அல்லா வாப்பக்கு கொடுத்திருக்கிறான் மூப்புல வாது வீதம் மன திருப்தி மகள் வாங்கி எடுக்கணும் சும்மா புகார் தன்னுடைய போ விரும்பாத நிலையில மகளுடைய திருப்தி விருப்பம் இல்லாத நிலையில ஒருவர் தன்னுடைய மகளுடைய நிக்காக செஞ்சி வைத்தால் அந்த இல்ல அந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஹதீஸ் வந்திருக்கிறது அன்சா பின் சாரி தாலான சொல்றா என்ற வாப்பா நான் விரும்பாத ஒருவருக்கு என்னை நிகாக செய்து வைத்தார் இப்படி செஞ்சித்த வந்து இருக்கிறது அலைவர் சொல்லம் அந்த பெண்ணுக்கு இஷ்டம் கொடுத்தாங்க வேணும் அந்த கல்யாணம் எனவே இன்னைக்கு நடக்கிற அநேகமான தலாக்கு காரணம் பேரன்ஸ் ஒரு காரணம் பலாத்காரப்படுத்தி பலவந்தப்படுத்தி முடிச்சல் வராதே இந்த ரைட்ஸ் இந்த பேச்சு பேச உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதான் நாங்க உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு கேட்டு பார்த்துக்கோம் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வரலாம் இன்னைக்கு நான் மகன் நாளைக்கு நான் வாப்பா எனவே சரியா இஸ்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்க பாருங்க முடிச்சு கொடுத்தோன்னே நடக்கிற பிரச்சனைகள் சுபகான போயிட்டு பார்த்தா தலாக்கு காரணம் என்ன தெரியுமா கணவன் மனைவியல்ல மாமா மாமி மாப்பா உம்மா தாத்தா காரணம் தங்கச்சி காரணம் மாப்பிள்ள தங்கச்சி பொண்ட தாத்தா மூணாவது ஆக்கள் தலாக்கு நடந்துச்சு ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அழுகிறாங்க கணவனும் அழுகிற மனைவி அழுகிறா எங்களுக்கு பிரி ஏழா அல்லா மன்னிக்கட்டும் அல்லா மன்னிக்கட்டும் மாப்பிளேட உம்மா சொல்றா மகனே நீ தலாக்கு சொல்ல இல்ல என்னுடைய வராத நீ தலாக்கு சொல்லி தலாக மூணாவது வாக்கல், இன்றைக்கு நடக்கிற சுசைட்டியில் ஆக பெரிய அடாவளித்தனம் இது நான் சொல்றேன் கல்யாணம் முடிச்சதுக்கு முடிச்ச உடனே செப்பரேட் வாழ இது இந்த காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம் கூட்டாக வாழ்ந்த குடும்பங்கள் சின்னா பின்னமாகும் கூட்டாக வாழ்ந்த பிரச்சனைகள் வரும் கூட்டாக வாழ்ந்த இன்னல்கள் பறக்கும் எனவே தான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாப்பா ஒரு மகள் எப்படி மாமி மருமகள் எப்படி இதுல யாரும் தலை போட வாழும் இன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகும் எங்கேயாவது போறா பெர்மிஷன் எடுக்கணும் எங்கேயாவது போறா அனுமதி கேட்கணும் இல்ல வாப்பாட்ட சொல்லிட்டு கேட்க தேவையில்லை சொல்ல நூலிய போறேன் இருக்க மாட்டேன் தந்திருக்கிறார் எனவே கல்யாண விஷயத்துல பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஆகுங்கோ கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்கோ அளவுக்கு மிச்சம் போட்டு பெஷர குடுப்பீங்க நடக்கும் என்ன நடக்கும் உங்களோட புள்ள சீரழியும் சீரழியும் நீங்க விருப்பம் இல்ல அவரு கல்யாணம் முடிச்சிட்டாரு ஒரு புள்ள கேக்குது நான் ஆறு வருஷமா பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் ஆறு வருஷமா இந்த பெண்ணோட பழகிறேன் இன்னைக்கு சொல்றாங்க ஆறு நாளையில மறக்க சொல்லி இது நடக்குமா இது தெரியும் தெரியும் தெரியும் நான் இவ்வளவு காலம் பழகிறேன் இவ்வளவு காலம் போறேன் கூப்பிடுறாங்க தெரியும் கொஞ்சம் உள்ளத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அங்க ஒரு பொம்புள புல் இருக்குது வயசு வந்த புல் இருக்குது மகன் அங்க போறாரு கல்யாணம் நடந்த சம்பவங்கள் சொல்றதுக்கு சொல்ல தேவையில் இந்த the இந்த லவ் இது பொல்லாத சாமான பத்தி பேச தேவையில் பொல்லாத சாமானாத சாமான நீங்க கல்யாணம் முடிச்சு புள்ளையாகி புள்ள பெருத்து புள்ளைய கொண்டே போட்டதுக்கு கியூ நிற்கிறாரு பொம்பல நிற்கிற கியூல அங்கே கண்ணால பேசிக்கொள் இப்படி பிரிஞ்ச சம்பவம் ஏற நிக்குதுவாப்பா உள்ள கொண்டு போட வந்து பிரிஞ்சு போன சம்பவம் எவ்வளவு இருக்கு இதுக்கு காரணம் யாரு பெற்றோர் அவங்கள ஓவர் இன்ஃபுளு இந்தக்கி நீங்க போய் சொல்லி வெங்காயம் உள்ளத்தில் பட்டிச்சரிப்பே பேசும் சம்பந்தம் எனவே இத கொஞ்சம் மதிங்கும் எனவே தான் அலி ரவி அல்லாஹாலும் பாத்திமா ரவி அல்லாஹாலும் யாரு புள்ள இந்த கண்டாங்க கண்டாங்க ரச கேட்டாங்க உனக்குமா வேணுமா உனக்குமா வேணுமா முடிச்சு கொடுத்துட்டாங்க வேலை செஞ்ச மகளுக்கு மாப்பிள்ள ஏன் காரணம் அவரை பத்தி தெரியும் அவருடைய டலண்ட் தெரியும் அவருடைய முன் தெரியும் அவருடைய பின் தெரியும் அவருடைய மாப்பிள் பேருக்கு எத்தனையோ இத இதை வச்சு மாப்பிள்ள நல்ல மாப்பிள் நல்லா படிச்சிருக்காரு செஞ்சிருக்கிற ஆனா கேக் போட தெரியா நான் உங்களுக்கு சொல்லுவாப்பா நான் உங்களுக்கு சொல்வேன் எனக்கு தெரிஞ்சா கழிக்கிறாங்க அவங்களுக்கு செய்ய தெரியா நான் கண்ணால பாத்திருக்கிறேன் அவங்க பைத்து வாப்பாண்டு சொல்லி இன்னம்தான் காட்சியை கண்ணால பாத்திருக்கிறேன் அவங்க பயோடேட்டா அவங்களுக்கு செய்ய தெரியாது படிச்சு நாங்களை வேலை செய்த வேலை செய்ய பேர் சிபம் நல்ல கட்சிக்குது வேலை செய்தார் வேலைக்காரர் இரண்டாவது நம்பிக்கை இருக்குது தீன் என்ன தீன் கண்ணை பாதுகாத்துக் கொண்டார் எனவே பொன்னெடுக்கொள்ளையும் இப்படிப்பட்ட குணங்களை பாருங்க பாருங்க முந்தைய காலத்துல எப்படி மாப்பிள்ளையா பரம்பரை இல்லாத ஆக்கல அவங்களுக்கு எந்த விதமான பேசம் இல்லாத ஆக்கல சும்மா பேப்பர் குவாலிபிகேஷனுக்கும் மெட்டீரியலை இருந்தால் மாட்டிக் கொள்வீங்க ஏராளமான மக்கள் மாட்டிக்கொண்டு விருக்கிறாங்க இது ஒன்று கடைசியாக அடுத்த சப்ஜெக்ட் மிக முக்கியமான சப்ஜெக்ட் நான் காட்டிட்டேன் கல்யாணம் என்று வரக்குள்ள வாப்பா உமா குடும்பத்துடைய பல பேருடைய அங்க பாவிக்கப்படும் நானட மைனி செல்லுவா என்ன பிச்சைக்கார கல்யாணமா யாரு செல்றது நானட மைனி நானோட வைஃப் மச்சனுக்கு தண்ணி கேக்குது உதலாவது சொல்றேன் ஹதீஸ்ல மிக தெளிவாக அதாவது மிக தெளிவாக வந்த விஷயம் தான் ஒரு பிள்ளைய ஒரு பெண்ண பணத்துக்காக வேண்டி நீங்க முடிப்பீங்க வறுமையை சாட்டி விடுவான் மிக அன்பா சொல்றேன் இந்த நாட்டில் அது கிழக்காக இருக்கவும் மேலும் அது நோட்டாக இருக்கவும் மேலும் அது கொழும்பாக இருக்கவும் மேலும் தயர்வு அன்பாகவும் இரக்கமாகவும் அல்லாவுக்காக வண்டி சொல்றேன் சீதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக செய்ய பாருங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது தெரியுமா விருப்பம் இல்லை போயிட்டு வாங்க முகத்துக்கு செல்லும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வந்திருக்கிற ஜு போட்டு அல்ல நீங்க இருக்க மாமாட்ட கேட்டு வாங்குறவன் மாமீட்டன் இருக்க மாட்டான் அது யாராக இருந்தாலும் சரி அது கிழக்காக இருக்கட்டும் நோட்டாக இருக்கட்டும் உலகத்தினுடைய எந்த கோணமாக இருக்கட்டும் இல்ல இஸ்லாம் காட்டித் தந்த பழக்கம் மகர் கொடுத்து கல்யாணம் முடியுங்க திருப்பி கொடுங்க அன்றைக்கு நான் சொன்னேன் ஆயிரணக்கான லட்சக்கணக்கான கொமர பிள்ளைகள் இருக்கிறாங்க வெளிநாடுகள் சிங்கப்பூர்ல ஹவுஸ்மேட் வேலை செய்ண்பு இன்னைக்கு எப்படிப்பட்டது மனசு தெரியுமா எப்படி இருந்தாலும் பிரச்சினை இல்ல ரத்தத்தை உறிஞ்சி சரி ஒரு ஊடுகட்டித்தான் எனக்கு இந்த பழக்கத்தை உடுங்கோ இது ஒரு மோசமான பழக்கம் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள்டே வரோனும் கல்யாணம் முடிச்சாமத்தானா சுவர்க்கம் கிடைக்கும் பிரச்சனை இல்ல கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் எங்கேயுமே இல்ல ஒரு கிதாப் இருக்குது அப்துல் இஸ்லாமின் எட்டாவது நூற்றாண்டு கல்யாணம் முடிச்சாம மௌத்தான உளமாக்கல் அவங்க கல்யாணம் முடிக்க இப்பே இருக்கிறாங்க வாழ்க்கையாக வேண்டி அர்ப்பணித்து அப்படியே அவங்க தந்த பிள்ளைகளை உருவாக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கிட்டு மௌத்தானாங்க இமாமுனாசிர் அஹமத்துல கல்யாணம் முடிக்கல பயன்படுத்தினாங்க சொல்றேன் கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன் நோட்டு வாழக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட யாராவது கேட்டா சீதனம் என்று சொல்லி இல்ல உங்களை போல மக்களோட நாங்க வாழ விரும்பல வாழ்றதும் நாங்க ஹராம் இது கூடாது தப்பித்தவரி உங்களுடைய சொல்றாங்க படைப்பினங்களில் யாருடைய கட்டளைக்கும் இத்தாக்கு செய்ய முடியாது எனவே பேரண்ட்ஸ் நல்லா ஞாபில்லாம ஒன்ன படிச்சு வச்சு நிற்கா குறைஞ்சது ஒரு ஊடெடுத்துக்கோயே அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் இந்த குணத்தை கொண்டு வாங்க காலையில ஞாபகப்படுத்தின இப்ராஹிம் அலேஸ் உம்மா மனைவி இஸ்மாயிலுடைய தாய் எப்படிப்பட்ட பெண் அலை முடிச்சாங்கும் ஆரம்பிச்சாங்க உமாவ மனைவிய குறந்து சின்ன பிள்ளையோட விட்டுட்டு போறாங்க இதே மாதிரி எடுங்க பொன் இதே மாதிரி பொண்ணு எடுங்க எனக்கு இருப்பிடம் இல்ல எனக்கு வயர் இல்ல எனக்கு கார் இல்ல எனக்கு தண்ணி இல்ல நான் ஒரு நிக்காக செய்யறதுக்கு ஒரு பொண்ணு எடுத்திருக்கிறேன் அல்லா கல்யாணம் முடிக்க சொன்னால் முடித்திருக்கிறேன் அல்லா உதவி செய்யறது அல்லாவுக்கு கடமை அதுல ஒன்று தான் நிக்காக முடிக்கக்கூடியவன் மாப்பிள்ள திரும்பி போகக் கூட இடா ஐ நயா செய்ய எங்க திரும்பி போறீங்க வாய் பேச பேசே ரூமாதா இப்படிய தலையாட்டின தலையாட்டினாங்க அல்லாஹ் பேச வானம் என்று சொல்ல இல்ல பேசிக்கொள்ள ஏலா பேசினா அழுத வரும் பேசினா கண்ணால கண்ணீர் கட்டுவாங்க பேசல தலையாட்டினாங்க அந்த பெண் நெஞ்ச முன்னுக்கு போட்டு தைரியமா சொன்னால் தண்ட மாப்பிளைய பாட்டு இதன் கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் நீங்க போங்கல் சொல்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆயிரத்தி கிலோமீட்டர் தூரம் மக்காவுல இந்த வீணாக்க மாட்டான் என்று சொன்ன இந்த வார்த்தையையும் ஒரு தராசிய போட்டு நிறுத்தால் அந்த பெண்ணுடைய அந்த வார்த்தை பாரத்தால் கனமாக இருக்கும் ஏன் அல்லாஹ் என்ன விட மாட்டான் கிழக்கில வாழக்கூடிய ஒவ்வொரு வாலிபரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க எதிர்காம முடிப்போம் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் முடிப்போம் அல்லாஹ் எங்களை சிறப்பாக வாழைப்பான் கொடுத்து முடிப்போம் எங்களுடைய பரம்பரையில் அல்லாஹ் ஹக்கை பேசக்கூடிய உணமாக்களை உருவாக்குவான் மாறி குழந்தைகளை செய்து பெண்களை செய்து வீட்டில குறைந்து வச்சிருக்கிறாங்க வாப்பா உமா அந்த உலமாக்களுக்கு அந்த உலக கபூல் செய்வானாக அவர்களை கொஞ்ச ஆனா வெளி உலகம் அவளை எனவே வாழ்க்கையில ஞாபகம் கொடுமையை கொடுமையை முன்னுக்கு வாரது போல பெற்றோரும் முன்னுக்கு வர வேண்டும் பெற்றோரும் தியாகம் செய்ய வேண்டும் பெற்றோரும் செல்லோனும் இல்ல நான் சம்பாதித்தது என்ற பிள்ளைகளுக்குத்தான் சீதனமாக கொடுக்க மாட்டேன் நான் நான் சம்பாதிச்சு எழுதி கொடுப்பேன் பாக்கியத்தை தந்துருவானாக பாக்கியத்தை தந்துவானாக அல்லா நாம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நான் முடியும் என்னென்ன சப்ஜெக்ட் தவறு பண்ணணுமோ இதை சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேல யாருக்கும் தேவை என்று சொன்னா இன்ஷா அல்லா ஒரு பதினைந்து நிமிஷம் டைம் இருக்குது அல்லா பாதுகாப்பான குறிப்பாக பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு வாய துறந்தாலே நல்லா வரும் மாஷா மதுவா செய்த பழக்கத்து இல்லாமக்கூட கொண்டிக்கிறது சொல்றாங்க பிள்ளைகளை தண்டிக்க ரெண்டு முறைக்குது மனிதனுக்கு கோபம் இயற்கையாக வரும் அதுக்கு சொல்றது கோபம் வரும் இந்த பித்திரி இயற்கையாக வரக்கூடிய கோபத்தை கொண்டு யாரே தண்டிக்க போகமாறோம் கோபத்தை தீக்கிறீங்க உதாரணமா இன்டர்நெட் கபே பயித்திக்காரு எங்க போனாரு அப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒன்பது மணிக்கு சொன்னாரு மவன கண்டேன் கஃபே உள்ள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சொல்லி என்ன செய்வாருப்பா என்ன செய்வார் இப்ப மகனை தண்டிப்பாரா கோவத்தை தீப்பாரா சொல்லல கோவத்தை தீப்பாரு நோவேக்கள் சொல்றாங்க இப்ப நீங்க அமைதியாகுங்க போக வானம் ஆனா அவருக்கு விலங்கோட உங்களோட முகத்தில் ஓஹோ இவருக்கு சப்த் தெரியும் போது கூல் உதப்படுங்க நோக்கத்தில் பிள்ளைய கிட்ட கூப்பிட்டு என்ன நடந்து குத்தத்துக்கு அளவுக்கு தண்டிக்க பாருங்க அதுக்கு மேல தண்டிக்கிறதுக்கு அனுமதி அப்படி ஒரு தவறை அல்லாஹத்தில் தண்டிக்கிறது அந்த புள்ளேட இஸ்லாக்காக வேண்டிய தர்பியத்துக்காக வேண்டிய கோபத்தை தீர்க்கிறதுக்கு தண்டிக்க கூடாது படிப்பேறதில்லை அடிச்சவாணம் அடிச்சவாணம் இது தவறில் பரவாயில்லை நாங்கள் பிடிக்கும் நாங்கள் இது பதவிடிக்கும் ஒவ்வொருத்தரும் பெண்ணும் கம்பேர் பண்ணி பாருங்க அவரை தவறு செய்தார்கள் நான் என்ன செஞ்சேன் எனவே இந்த விஷயத்தில் தண்டித்தால் அந்த இடம் பொருத்தமோ அந்த இடத்த ஒவ்வொரு பேரன்ஸும் பாருங்க பேருமா நல்ல ஒரு கேள்வி எல்லா ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாப்பானா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அல்லாளுக்கு நல்ல சுபீச்சமான வாழ்வை நசிமாக்குவானா நபிசல்ல விரும்பினாங்க ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஊடும் ஒருஜாக இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஊடும் ஒருஜாக இருக்கணும் அந்த ஓபன்ஸுக்கு விளங்கக்கூடாது அந்த அனாதைக்கு விளங்கக்கூடாது நான் ஒரு அனாதை என்றது அவருக்குறேன் வார்த்தையால சொன்னாலும் வித்தியாசம் காட்ட மாட்டோம் எந்தக்கு அவர் பாலு ஆகுவாரோ அன்றைக்கு நாங்க சொல்லுவோம் இதுக்கு பிறகு எந்த வீட்டுல உனக்கு ஆனால் மகரம் பேனோனும் மகரம் பேனோனும் அப்படி இல்லண்டாட ரிலேட்டிவ் இருக்கிறாங்க சேர்ந்து வழிகாட்டுவோம் இப்படி எல்லாம் செய்வோம் அது மார்க்கம் அல்ல இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விருப்பம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வீடும் ஒரு கோணும் என்ன இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊடும் ஒரு நிரல் கொடுக்கக்கூடிய ஒரு செல்ட் ஒரு செல்டாக தான் அது உள்ள வாழக்கூடிய வித்தியாசம் பிரச்சனையே இல்லை எப்படியும் கூப்பிடுங்க கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு வாப்பமாக கூப்பிடுவோம் உட பேடக் கூடாது அதுக்காக வேண்டிய ஒருத்தர் கேட்டாரு உங்களோட வாப்படை பேர் மகன் தான் வாப்பட பேரை சொல்ல முடியுங்க வா சொல்லி சொல்லி வேலை பார்த்து பண்றாரு பெரும்பாலும் கூடாது கூடாது அது பிள்ளைக்கு மட்டுமல்ல யாருக்கும் கூடாது மட்டுமல்ல யாருக்குமே அது கூடாது இன்னமொராஜ தவற எங்களை காப்பாத்தி கொடுறதுக்கு துரோகம் என்ன நடந்தாலும் அல் காய்தா செஞ்சிச்சது அது குரான் குருக்குது சிலோன் என்ன நடந்தாலும் அது மாதிரி என்ன செய்யும் உலகத்தில் பழக்கம் இந்த கட்டத்தில் முதலாவது பள்ளிவாசல் நிர்வாகம் பள்ளியிட பல வகையான பள்ளிய ஒரு உதாரணமாக்கோங்க பள்ளியினுடைய நிர்வாகம் இப்படி இருக்கணும் பள்ளிவாசனுடைய அமைப்பு நிர்வாகம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சிராஜ் அப்துல் வாஹிதும் இதுவரைக்கும் தெரியாது ஹசரத்தோட தான் எல்லா சம்பந்தமும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதனால இது ஒரு அழகான முன்மாதிரி பள்ளி பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஹை ப்ரொபஷனல் சொன்னேன் ஒரு உதாரணமான பள்ளி ஆக்கிட்டும் இன்னும் ஏராளமான புரோகிராம் இங்க நடக்கணும் அதுக்குரிய முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இன்ஷா அல்லா அதையும் அவங்க செய்வாங்க இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு குறிப்பாக எஸ் எல் முஸ்லீம் சகோதரர்கள் ரொம்ப கர்சனருடைய பாடுபட்டாங்க எல்லா வகையான ஏற்பாடுகளையும் ஈடுபட்டாங்க இதே போல இந்த டாக்குமெண்ட நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கறதுக்கும் எத்தனையோ சகோதரர்கள் இதுல பாடுபட்டாங்க அவங்களும் இதுல சொல்லி காட்டப்பட வேண்டியவங்க இதே போல முஸ்லீம் வாட்ச் அவங்களும் இதுல பெரியோரு பங்கெடுத்தாங்க அல்லா சுபான எல்லாருக்கும் மிக மேலான கிருபசி ஏட்டம் பபிக்ஸ் ஏட்டம் இங்கே நாங்கள் மூணு நாளா ப்ரோக்ராம் செஞ்சோம் ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துட்டு நியாயமான மக்கள் சகோதரர்கள் எஸ் எல் முஸ்லீம்ஸ் மூலமாக கண்ட்ரிபியூஷன் கொடுத்து இங்க எல்லா ப்ரோக்ராமும் நல்லா நடந்துச்சு மாஷா அல்லா அதுலேயுமே எல்லாரும் பங்கெடுத்தாங்க யார் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருடைய ஹலாலான தேவைகள் எல்லாம் அல்லா அவங்களுக்கு இன்னும் மெம்மேலும் வரக்கத்து செய்வானாங்க இதே போல் இந்த மாதிரி நல்ல அமைச்சி எல்லாம் தோப்பானாக எனவே இந்த விஷயங்கள் இது பிள்ளை விஷயங்கள பங்கெடுத்துக்கோங்கோ சீடிகள் நிற்க வச்சுக்குது இந்த சீடுகளை கொண்டேத்து வீடுகளில் பெண்களுக்கும் போட்டு காட்டுங்கோ கொஞ்சம் உட்கார்ந்து இதை கேளுங்கோ இதில் உள்ள விஷயங்கள் அமைச்சியை பாருங்கோ இத சில வார்த்தைகள் முன்பின் இருக்கலாம் இத அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்கோ யாருடைய மனது சரி பும்பட்டிருக்கு மிக வருத்தத்தோடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மன்னிச்சே இதில் உள்ள நலவுகள் எடுத்து அமைச்சியை பாருங்கோ அல்லா சுபான அனைவருக்கும் தொகை சீவானாக இதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இஷாவுடைய தொலைகைக்கு பிறகு இங்க கிளாஸ் நடக்குது அந்த கிளாஸ்லையும் இதே மாதிரி பல வகையான பேசுவோம் எனவே ஒவ்வொருத்தரும் முடியோ அந்த கிளாஸ்களையும் பங்கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க முன்னுதாரணமான மக்களாக்கி வைப்பானாக நன்னடத்தை உள்ள பெற்றோராக்கி வைப்பானாக குழந்தைகளை கொண்டு பொருந்திக் நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளை கபூல் செய்வானாக அலம் اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا لا تلنا عن فصنا وان لم تغفر لنا وترحمنا لنكنن من الخاسرين ربنا لا ولننا ان فصنا وان لم تغفر لنا وترحمنا لنكنن من الخاسرين اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك اللهم امما سواك ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرتا عينا وجعلنا للمتقين اماما ربي اجعلني مقيما الصلاه ومن ذريتي ربي اجعلني مقيما الصلاه ومن ذريتي ربي اجعلني مقيما الصلاه ومن ذريتي رب ربنا وتقبل دعاء ربنا رب ரே கர்ணே உடையே குற்றவாளிகள் பாலிகள் யா அல்லா பாவம் செய்துவிட்டு கையெந்திருக்கிறோம் யாழ்லா பாவங்களுக்கு சாட்சி சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை யாழ்லா எங்கட பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யாழ்லா ஹராத்தை திண்டுவிட்டு கேட்குகிறோம் யாழ்லா பாவத்தை செய்துவிட்டு கேட்குறோம் யாழ்லா கண்ணால் செய்ததும் பாவம் யாழ்லா காதால் கேட்டதும் பாவம் யாழ்லா உன்னுடைய மாளிகை உட்கார்ந்து கேட்கிறோம் யாழ்லா எங்கட பாவத்தின் மீது மன்னி பாவத்தை மன்னித்துடுவார்கள் யாழ்லா பாவங்களை மன்னித்துடுவார்கள் யாழ்லா பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் யாழ்லா யாழ்லா பெற்றோரை கபோசி பெற்றோரை கபூல் செய்யாக எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக பெற்றோருடைய பெற்றோருடைய பாத்தியமான மக்கள கபூல் செய்வாயாக யார் யாருடைய பெற்றோர்கள் ஆகிவிட்டார்களோ கபரை சொந்த வீடாக்கி கொண்டார்களோ அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய் அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய் ரத்தத்தை பாலாக்கி தந்தவர்கள் அல்லாஹ் வியர்வையை சோளாக்கி தந்தவர்கள் அல்லாஹ் எங்களை ஓத வைத்தவர்கள் யாழ்லா எங்களை படிக்க வைத்தவர்கள் யாருலா எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யாழ்லா இன்று எங்களை காணாமல் கபருக்குள்ள போய்விட்டார்கள் யாருலா போன்ற விருந்தாளிகளாக வந்துவிட்டார்கள் யாழ்லா அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய மௌத்தை மலகாக்கி வைப்பாயாக கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திடுவாயாக கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திடுவாயாக களிமாவுடைய மௌத்தை நசைவாக்கிடுவாயாக துனியாவுடைய அற்பத்தனத்தை வழங்கப்படுத்திடுவாயாக ஆகத்துடைய விசாலமான தனத்தை வழங்கப்படுத்திடுவாயாக இந்த சபையில் கபூல் செய்வாயாக சபையில் அத்தனை பெறையும் கபூல் செய்வாகி அல்ல கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாக அல்ல நோயாளி நோய்களை குரமாக்கி வைப்பாகி அல்லா ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாகி அல்ல குழந்தைகளைக் கொண்டு கண்குளிச்சினை சீபாக்கிறவாகி அல்ல குழந்தைகளைக் கொண்டு கண்குளிச்சின சீபாக்கிறதாகி அல்லா இந்த சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காண்டி கையெழுந்திருக்கார்களோ அனைவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக ஹலாலான ஹாயத்திற்கு கபூல் செய்வாயாக நம் அனைவரையும் ஒப்புக்கொள்வாயாக நம் அனைவரை மேற்றுக்கொள்வாயாக எங்களை வீணாக்கிறாதையா அல்லா அழகான மோத்தின சீவாக்கிடுவாயாக இந்த நாட்டை பாதுகாத்துடுவாயாக நாட்டிலேயே வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்துடுவாயாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கு ஹிதாயத்தை ஆம் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் இதாக தியம் ஆக்கிடுவாய்க நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் யாழ் லாஹா தியாகமாக்கிடுவாயாக நல்ல மக்கள் யாரு நல்ல மக்கள் யாழ்லா நல்ல மக்கள் யாழ்லாத்து கிரிமாவுக்கும் என்னென்ன ஒன்பட்சம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய பூர்த்தி செய்வாயாக கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லா சிறுவர்களையும் வீணாக்கிறாரே அல்லா பெரியார் அமலி கேட்கிறோம் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயில்ல